அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்ரீ ஞானானந்த தப்போவனத்தில் சுவாமிகள் தங்க ஆரம்பித்தவுடன் பெண்ணையாற்றின் வடக்கரையில் இருந்த சிறிய வனம் ஒரு தெய்வீக சக்தி இயங்கும் இடமாகிவிட்டது நெய்யும் பாலும் தயிரும் தமிழ் மூதாட்டி அவ்வையின் விருப்பப்படி வெள்ளமாக ஓடிவந்த ஆறு பெண்ணையாறு என இலக்கியம் கூறுகிறது அந்த புனிதமான புராதனமான ஜீவநதியின் கரையில் எழுந்து வளர்ந்து ஓங்கிய இந்த ஆனந்த தவ வனம் மக்களின் முத்தாபங்களை போக்கும் ஞான சரோவரமாக விளங்குகிறது சுவாமிகள் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் அதிகாலையில் மூன்று மணியிலிருந்து நாலரை மணிக்குள் உள்ள காலத்தின் சிறப்பை அடிக்கடி குறிப்பிடுவார் சூரியோதயத்திற்கு முன் இந்த வேளையில் இயற்கையே மிகவும் சாந்தியுடன் இருப்பதால் மனம் தியானத்தில் ஒருமுகப்படுவதற்கு மிகவும் உகந்த நேரமாகும் இந்த நேரத்தில் ஆன்மீக சாதனை புரிபவர்க்கு உதவி அளித்து அனுகிரகிக்க கண்ணுக்கு புலனாகாமல் சஞ்சரிக்கும் தேவர்களும் சித்தர்களும் ஆயத்தமாக உள்ளனர் நவராத்திரி மண்டபம் என்று அழைக்கப்படும் தியான மண்டபத்தின் வடதிசையில் உள்ள தாழ்வாரத்தில் குருநாதரே அதிகாலையில் மணி அடித்ததும் வந்து அமருவார் குறிப்பிட்ட ஒரு நேரமும் இல்லாமல் எந்த க்ஷணமும் சுவாமிகள் வருவார் என்பதால் தரிசனத்திற்காக அந்த நேரத்திலேயே பக்தர்கள் வந்து காத்து கொண்டிருப்பார்கள் முதலில் துறவிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் தரிசனம் ஒரு மும்மு வந்தனம் செய்யும்போது சுவாமிகள் அகர்தாகம் அபோக்தாகம் அகமேவ அகம் அவ்யக என்ற ஸ்ரீ சங்கரர் அருளிய பிரம்ம ஞானாவ என்ற கிரந்தத்தின் ஒரு வரியை சொல்லி ஆசி வழங்குவதுண்டு மும்முகக்களுக்கு தரிசனம் அளித்த பின் மண்டபத்தில் வந்து உட்காருவார் கோவிலில் இதுவரை புருஷ சூக்தம் நாராயணசூக்தம் தினசரி வழிபாடு சொல்லி கொண்டிருப்பவர்களும் இங்கு வந்து சுவாமிகளை நமஸ்கரித்து செய்வார் செல்வார்கள் அப்போது அவர்களின் நலன் விசாரித்து மதுரமான தமது தெய்வீக குரலில் வேண்டுவோம் என கூறி ஆசை அளிப்பார் திருவருள் அவர்களுக்கு வேண்டியதை கூட்டி வைக்குமாறு அவரும் வேண்டுவார் போலும் ஒரு நாள் சுவாமிகள் மிகவும் சீக்கிரமாக இரண்டரை மணிக்கே வந்து அமர்ந்து விட்டார் அவர் வருவதை குறிக்கும் மணி ஓசையை கேட்டு ஸ்ரீ முகுந்தானந்த சுவாமிகளும் புதிதாக வந்த குருநாதரிடம் சரண் புகுந்த ஒரு பிரம்மச்சாரியும் பின்னர் இவர் யோகி என்று குருநாதரால் அழைக்கப்பட்டவர் அவசரமாக ஸ்நானத்திற்கு சென்றார்கள் முதலில் ஸ்ரீ முகுந்தானந்த சுவாமிகள் குளித்து தரிசனத்திற்கு வந்து பின்னர் அந்த பிரம்மச்சாரி குளித்து சென்ற குளியரையில் குளிர அறையில் விளக்கு எரியாததைக் கண்டு எப்படியோ சமாளித்து கொண்டு குளிக்கும்போது இந்த சுவாமிகள் எவ்வளவு சீக்கிரம் வேண்டுமானாலும் வரட்டுமே ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் வரக்கூடாதா என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றியது அந்த பிரம்மச்சாரி வந்தனம் செய்த பின் அவருக்காக காத்திருந்த சுவாமிகள் அன்புடன் என்ன ஆரோக்கிய குறைவா என தாமதத்திற்கு காரணத்தை விசாரித்தார் அவர் இல்லை என சொல்லிவிட்டு தலையாட்டி மௌனமாக நின்றார் சுவாமிகளின் பக்கத்தில் அவர் கைங்கருத்துக்காக நின்றிருந்த சிவா என்னும் பையன் இல்லை நீங்கள்தான் இன்று காலை வெகு சீக்கிரம் வந்துவிட்டார்கள் என உரைத்தான் சுவாமிகளும் என்னப்பா செய்வது ஆசிரமத்தில் ஒவ்வொரு கடிகாரம் ஒவ்வொரு காலத்தை காட்டுகிறது என்று கூறினார் சிவாவும் விடவில்லை இருந்தாலும் சுவாமி நீங்கள் இன்று வெகு சீக்கிரம் வந்துவிட்டார்கள் என்று மீண்டும் சொன்னான் இதற்குள் வந்தனம் செய்து முடித்த அந்த பிரம்மச்சாரி வழக்கம்போல் மாடிப்படி ஏறி போகத் தொடங்கினார் அந்த சமயம் சுவாமிகள் அவர் காதில் கேட்கும்படி உரத்த குரலில் அதெல்லாம் இல்லை இது ராப்பகல் அற்ற இடம் எப்போது குருநாதர் கூப்பிடுகிறாரோ அப்போது வரவேண்டியதுதானே என்றார் ஸ்நான அறையில் அந்த பிரம்மச்சாரிக்கு தோன்றிய எண்ணத்திற்கு குருநாதர் பதில் விட்டார் ஒரு நிமிடம் கழித்து சுவாமிகள் சிரித்த வண்ணம் அந்த பையனிடம் ஓடுற நாயை அடிக்கணும்னா ஒரு அடி தள்ளி அடிக்கணும் பறக்கிற பறவையை சுடணும்னா ஒரு கஜம் தள்ளி சுடணும் இன்று குருவாரம் குருவாரத்தன்று குருவின் அனுகிரகம் பெறணும்னா ஒரு மணி முன்னாடி இழந்திருக்கணும் ஓம் என்ன சரிதானே என்றார் குருவின் அருளை பெற எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எல்லா நாட்களும் குருவாரமாய் நினைக்க வேண்டும் ராபகல் அற்ற இடம் என்றால் அவித்தியின் ஆவரண விசேஷ பங்கள் இல்லாதது அதாவது ஆத்மா என அர்த்தம் விக்ஷேபங்கள் இல்லாதது அதாவது ஆத்மா என அர்த்தம் ஆத்ம நிஷ்டையில் இருப்பவர்களுக்கு நேரம் காலம் இல்லை சுவாமிகளின் வார்த்தைகள் எப்போதும் இரண்டு பொருள் கொண்டதாக இருக்கும் ஆசிரம கடிகாரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பதாக அவர் சொன்னதின் தாத்பரியம் பொன்னான நேரத்தின் அருமை ஒவ்வொருவருவருக்கும் அவரவர் மனப்பக்குவத்திற்கேற்ப இருக்கும் என்பதாகும் இவ்வாறு அதிசீக்கிரமாக சுவாமிகள் எழுந்தருளிவிட்டால் துறவிகளுக்கு தரிசனம் அளித்த தமது அறைக்கு சென்று சிறிது நேரம் கழித்து மற்ற பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்க மீண்டும் தியான மண்டபத்திற்கு வருவார் பின்பு கோவிலுக்கு வந்து தன் இருக்கையில் அமர்வார் ஐங்கரன் நல்வாணி அருட்குரவன் சங்கரனும் சண்முகனும் நாரணனும் அம்பிகையும் சத்குருவும் துர்கையும் ஆவார் துணை எனத் துவங்கும் தினசரி வழிபாட்டு முறை ஸ்ரீ ஞானானந்த ஸ்ரீ ஸ்ரீ வேணுகோபால சுப்பிரபாதங்கள் ஸ்ரீ சிவராமகிருஷ்ணயர் இயற்றிய ஸ்ரீ ஞானானந்த திருப்பல் எழுச்சி வித்வான் ஸ்ரீ வேல்முருகனார் பாடிய ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் தேவாரம் சத்குருவை பற்றி ஸ்ரீ கீவா ஜெகநாதன் இயற்றிய பாடல் ஆதிசங்கரர் அருளிய ஸ்தோத்திரங்கள் குரு பாத்துகா ஸ்தோத்திரம் தோட்டகாஷ்டகம் ஸ்ரீ ஞானானந்த குருஸ்தவ க தசகம் ஸ்ரீ Ashtakam மற்ற ஸ்தோத்திரங்கள் திருப்புகள் அகஸ்தியர் பாடல்கள் மற்றும் சில பாட்டுகளையும் கொண்ட மிக அருமையான தொகுப்பாக அமைந்துள்ளது இவற்றில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரமும் சீர்தரும் சீர்தருகும் பரமானந்த வடிவமாய் சின்மயனே என்ற பாட்டும் வேதாந்த சாரத்தை கூறுகின்றன பாதுகைகள் ஆவாகனம் செய்த பின் சுவாமிகள் தமது திருக்கரங்களினால் அவைகளுக்கு வெகுநேர்த்தியாக பழம் புஷ்பங்களால் அலங்காரம் பூர்த்தியாகி பெரிய விளக்குகள் ஏற்றியவுடன் தமது கையில் உள்ள கோலினால் மணி ஓசி எழுப்பி தீப ஜோதி ஆரம்பிக்க உத்தரவிடுவார் கோலேந்தி ஆநீரை மேத்த கண்ணபிரானும் இவரோ சில நாட்களில் தீப ஜோதிக்கு பிறகு ஹோமம் நடைபெறும் ஞானிகள் பக்தர்களுக்கு விசேஷமான அனுகிரகிக்கும் போது ஒரு இஷ்ட தெய்வத்துடன் தம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வதை பார்க்கலாம் நம் சுவாமிகள் என் விஷயத்தில் பிள்ளையாரை குறிப்பதே பல பக்தர்கள் கண்டதுண்டு எனவே தப்போவனத்தில் கணபதி ஹோமத்திற்கு தனி சிறப்பு உண்டு குறிப்பாக ஒரு சிலரை சுவாமிகள் கணபதி ஹோமம் செய்ய சொல்வார் பிற்காலத்தில் கணபதியையே பரபிரமாக கூறும் கணபதி அதர்வ சீர்ஷ உபனிஷத்தை ஹோமம் நடக்கும்போது பா நடக்கும்போது பாராயணம் செய்வது வழக்கமாயிற்று ஹோமம் முடிந்த பின் பாத பூஜை ஆரம்பமாகும் நெருஞ்ஞானியான சுவாமிகளுக்கு பாத பூஜையில் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை எனினும் பக்தர்களுக்கு தாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் தமக்கு இயல்பான சிறந்தையுடன் கலந்து கொள்வார் குருநாதர் கோவில் மண்டபத்தில் தமது பீடத்தில் அமர்ந்து சாந்தமான திருமுகத்துடனும் கருணை ஒளி வீசும் பார்வையுடனும் எல்லாவற்றையும் கவனிப்பதே ஒரு தனிய அழகு ஒரு நிமிஷம் சும்மா இறாமல் பக்தர்கள் கொண்டு வரும் பழம் புஷ்பம் முதலிய பூஜா திரவியங்களை உடனுக்குடன் துரு துரு வென்று தனித்தனியே பிரித்து ஒழுங்குபடுத்தி வைப்பார் தம்மை சுற்றி இருப்பவர்களையும் நடக்கும் காரியங்களையும் நன்றாக கண்காணிப்பார் சிவாச்சாரியார் பழம் புஷ்பம் இவற்றால் திருவடிகளை அலங்கரித்திருந்தாலும் சுவாமிகளே பூப்பந்தல் போட்டு பாதுகைகளை புஷ்பங்களால் தம்பது கைகளாலேயே நேர்த்தியாக பக்தி சிறுதையுடன் அலங்கரித்து எந்தெந்த மாலையை எந்தெந்த மூர்த்திக்கு சாற்றுவது என தேர்ந்தெடுத்து அழகுற அலங்காரம் அலங்காரம் செய்வித்து தாமும் மகிழ்ந்து எல்லோரையும் மகிழ்விப்பார் சுவாமிகள் அமரும் பீடத்திற்கு எதிரில் ஆதிசங்கர பகவத்பாதாள் நான்கு சிஷியர்களுடன் இருக்கும் படம் உண்டு சுவாமிகள் அதற்கு தனி கவனத்துடன் அலங்காரம் செய்வார் அவ்வாறே சுவாமிகளின் பீடத்திற்கு மேல் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் என்ற நால்வரின் படமும் நன்கு அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் குருநாதரின் இருக்கையின் இடது புறத்தில் ஆதிசங்கரின் பழிங்கு விக்கிரகம் உள்ளது ஒரு ஜோடி பாதுகைகள் சர்வாத்ம பாவத்தில் உள்ள சத்குருவின் நாமாவளியினால் அர்ச்சனை செய்விக்கப்பட்டாலும் அவர் அவற்றை தமது குருநாதரின் பாதுகைகளாகவே கருதுவார் மற்ற இரு பாதுகைகள் குரு சம்பிரதாயத்தை குறிக்கும் பல மதத்தினரும் சேர்ந்து பாத பூஜையில் பங்கு கொள்வதால் எல்லா குரு சம்பிரதாயத்திற்கும் பிரதிநிதியாக ஆதிசங்கரின் நாமாவளியால் அர்ச்சனை நடைபெறும் இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்